வணக்கம்ரிசு அறிஞர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் கூற வந்துள்ளேன் அதாவது கதிந்த மேதை ராமானுஜம் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஆகாதது போகாதெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிலே எல்லாம் வீட்டிலே என்று மற்ற விஷயங்களிலும் ராமானுஜத்திற்கு மிகவும் பொருந்தும் சென்னையில் அவர் தங்கியிருந்த போது இக்காலத்தில் இருக்கும் சிட்டி பஸ்களை போல அக்காலத்தில் டிராம் வண்டிகள் இருந்தன அதிலே ராமானுஜம் பயணம் செய்து வந்தார் ஒரு நாள் நாம் இல்லை என்றால் இந்த டிராம் வண்டி சென்னையிலே இயங்க முடியுமா டிராம் வண்டி இயங்குவதற்கு நாம் காரணம் இந்த விஷயம் அரசுக்கு தெரியாமல் மதிப்பளிதில்லையே என்று ஒரு டிரைவர் மற்றொரு குறைந்த சொன்னதனை கவனித்த ராமானுஜம் தம்முடன் பயணம் செய்து கொண்டிருந்த நண்பரிடம் பாவம் இந்த டிரைவர் டிராம் வண்டியே தங்கால் தான் ஓடுகிறது என்று தப்பால் கணக்கு கூடுகிறார் ஆனால் உண்மையான கணக்கு என்னவென்றால் டிராம் வண்டி கூட மேலே உள்ள மின்சார கம்பியில் தரக்கூடிய சக்தி தான் அந்த சக்தி இல்லை என்றால் வண்டி ஓடாது இந்த உண்மையை அந்த டிரைவர் புரியாது பேசுகிறார் என்று கூறினார் ஆமாம் ராமானுஜம் நீ சொல்வதுதான் உண்மை என்று ஆமோதித்தார் நண்பர் ராமானுஜம் மேலும் தொடர்ந்தார் இது மனிதர்கள் பெரும்பாலும் இருக்கின்றனர் அவர்கள் மின்சார கம்பியை போன்ற சக்தியுள்ள இறைவனை மறந்து விடுகின்றனர் தாங்கள் செய்யும் செயல்களுக்கு தாங்களே காரணம் என்று நினைக்கிறார்கள் இது அவர்களது கர்வத்தினையே காட்டுகிறது இந்த கர்வான் ஞானிகள் மாய என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் என்றார் ராமானுஜருக்கு கண்ணம் மட்டுமே தெரியும் என்று தெரிந்திருந்த நண்பருக்கு அன்றுதான் வேதாந்தத்திலும் இராமானுஜர் வல்லவர் என்று தெரிந்து அவர் மட்டுமன்றி உலகமே அதன் பின்புதான் தெரிந்து கொண்டது நன்றி